அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மேலாண்மைக்குரிய நுணுக்கமான உபதேசங்கள் பலவற்றை திருவள்ளுவெருமான் இந்த அதிகாரத்தில் அருளி செய்திருக்கிறார் இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை இப்பொழுது படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும் இதனுடைய பொழிப்புரை அறவழிகளினாலும் பொருள் வழிகளினாலும் இன்ப வழிகளினாலும் உிருக்கே அச்சம் தரும் வழிகளினாலும் ஒருவரை நன்றாக ஆராய்ந்து அதன் பின் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜி வரதராஜன் என்கிற ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் அறவழியில் சோதிப்பதாவது நல்ல வழியில் அரசன் செல்லவில்லை ஆதலால் அவனை விளக்க வேண்டும் என்று தக்கவர்கள் சொன்னாலும் அதனை ஏற்காது அரசனிடம் நம்பிக்கையோடு இருத்தலை அறிதல் அல்லது ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்கு அறத்தில் எவ்வளவு தூரம் நாட்டம் இருக்கிறது என்பதையும் அறிதல் இது எனக்கு புரிந்த நான் இதற்கு இந்த பொருளை சொல்லுகிறேன் ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்கு அறத்தில் எவ்வளவு தூரம் நாட்டம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுதல் பொருள் என்பது என்னவென்றால் அரசன் நிறைய பொருள் வழங்காதவன் ஆதலால் அவனை நீக்கி வேறு ஒருவனை வைக்கலாம் என்று தக்கவர் சொன்னாலும் அதனை ஏற்காமல் அரசனிடம் உள்ள பற்று நீங்காமல் இருத்தலை அறிதல் இதெல்லாம் உரையாசிரியர் சொல்கிறது அடியனுக்கு தோன்றுகிற கருத்து ஒருவனுக்கு எவ்வளவு தூரம் பொருள் நாட்டம் இருக்கிறது பொருளை பெற அவன் அறத்துக்கு புறம்பான வழிகளில் ஈடுபடுவானா இல்லையா என்பதை சோதித்து பார்த்து அதாவது ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் இதேபோன்று மரபு வழி பெரியோர்கள் சொல்லுவது இன்ப வழி சோதனை என்பது இன்ப வாழ்க்கையில் தவறான வழியில் செல்கிறவன் அரசன் எனவே அவனை நீக்க வேண்டும் என்று தக்கவர் சொன்ன போதிலும் ஏற்காமல் அரசனிடம் நம்பிக்கையோடு இருத்தலை அறிந்து கொள்ளுதல் எனக்கு புரிகின்ற கோணத்திலே சொல்லுகிறேன் கடமைகளை மறந்துவிடும் அளவிற்கு புலநின்ப நாட்டம் மிக்கவனா அல்லது கடமைகளை முன்னிலையில் வைத்து புலநின்பங்களை அறவழியில் அனுபவிப்பவனா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் உயிரச்சோதனை என்பது தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்தபோதிலும் தலைவன் உயிருக்கு தீங்கு வராமல் பாதுகாத்தலை அறிதல் காளிங்கிற உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் உயிரச்சம் என்பது முக்தி என்கிறார் எனவே இந்த நான்கு வழிகளிலும் ஒருவனை தேர்ந்து பின்னர் அவன் பால் வேண்டும் இந்த நாலு வழியிலேயும் ஒருத்தனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அப்புறம் அவனை சூஸ் பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் இன்றைய காலங்களில் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது பெரும்பாலும் எழுத்து தேர்வு கலந்துரையாடல் நேர்முகத் தேர்வு இது போன்றவற்றின் மூலம் ஒருவரது புத்தி கூர்மையை சோதித்து அறிவதாகவே இருக்கிறது ஆனால் திருவள்ளுவர் அறிவு மனநலம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையின் உறுதிப்பொருள்களையெல்லாம் சொல்லி உயிரச்சத்தையும் அதனுடன் கூறி அருளியுள்ளார் இது ஆழ்ந்து சிந்தித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது மறுபிறவிக்கு பயப்படுறது போன பிறவியில் ஏதோ செய்த நல்வினை பயனில் இந்த மனித உடம்பு கிடைத்திருக்கிறது இனி இந்த உடம்பை நன்கு பயன்படுத்தி இந்த உடலை பாதுகாத்து இப்பொழுதுருந்தே நல்ல புண்ணியங்களை ஒல்லும் வகையான அறவினை ஓவாதேன்னு சொன்ன மாதிரி அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குன்னு சொன்ன மாதிரி தவறு செய்தால் நமக்கு பின்னாலே நரகம் கிடைக்கும் பாவம் தண்டனை கொடுக்குங்கிற அந்த எண்ணத்துக்கு பேர் தான் உயிரச்சம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று அடியனுக்கு புலப்படுகிறது இது ஆழ்ந்து சிந்தித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று என்பதை உணர்ந்து கொள்வோம் சிறுபஞ்ச மூலம் என்கிற நூலிலே காரியாசன் சொல்லுகிறார் பொருள் போகம் அஞ்சாமை பொன்றுங்கால் போந்த அருள் போக ஆரம் என்ற ஐந்தும் இருள்தீர கூறப்படுங்குணத்தான் கூர்வேல் வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் இதனுடைய பொருள் பொருள் நாட்டம் புலநின்பங்களை அஞ்சாமை ஓர் உயிர் சாக நேரும்போது காப்பாற்றுதல் நிறைந்த அறநறி ஆகிய ஐந்து பண்புகளும் இருளில்லா தெளிவுடன் கூறிய வேலை உடைய வேந்தனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவனுக்கு இருக்க வேண்டிய அரும் குணங்களாகும் அதாவது உத்தமமான ஆயுதத்தை வச்சிருக்கிறவர் ராஜா அவர் அறியாமையிலிருந்து விடுபட்டவராக இருக்கணும் தெளிவோடு இருக்கணும் இதெல்லாம் பார்த்து இந்த சொன்னோமே பொருள் நாட்டம் புலநின்பங்களை தூக்கிறது பயப்படாமல் இருக்கிறது ஒரு ஜீவன் வந்து சரீரத்தில் இருந்து விலக போகிறதா இருக்கிறான்னா அதாவது சாகிறதுனா அந்த நேரம் காப்பாற்றுறது புண்ணியத்தில் மனசை செலுத்துறது இந்த அஞ்சு பண்புகளும் உடையவனை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ படித்த தூய தமிழினுடைய சாதாரணமான தமிழ் வார்த்தைகள் இனி பதவரை பார்க்கலாம் அறம் அறநாட்டம் பொருள் பொருள் இன்பம் இன்ப உயிரச்சம் உயிருக்கு அச்சப்படும் அதாவது உடலை அறத்தின் பொருட்டு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நான்கின் எனப்படும் இந்த நான்கின் திறம் தன்மையை தெரிந்து ஆராய்ந்து தேரப்படும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசன் இத்தகையவரை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அறநாட்டம் பொருள் நாட்டம் இன்ப நாட்டம் உயிருக்கு அச்சப்படும் தன்மை எனப்படும் நான்கின் தன்மையை ஆராய்ந்து ஒருவரை துணைக்கு அரசனானவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இந்த குரட்பாவின் தேர்ந்த பொருள் அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும்